அத்தியாயம் பதினான்கு நபி சொல்லும் அழகில் செல்லும் அவர்களுக்காக பிரார்த்திப்பது பாடம் இருநூற்றி நாற்பத்தி மூன்று நபி செல்லும் அவர்களுக்காக பிரார்த்திப்பதின் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹும் மாணவர்களும் நபி சொல்லுவும் அழைகி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறுகின்றார்கள் இறை நபி சொல்லும் அழகி வசல்லம் அவர்கள் மீது நீங்களும் செலவாத் கூறுங்கள் கூறுங்கள் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் குறிப்பு அல்லாஹ் செலவாது கூறுவது என்பது அவன் அவர்களுக்கு அருள் புரிகிறான் என்பதாகும் வானவர்களும் மூமின்களும் செலவாது கூறுவது என்பது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதாகும்